வணக்கம் சென்னை தமிழ்சி சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரபா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உகந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை தொற்றால துறை ஆறுமுகம் அவர்கள் குற்ற வழக்கு தேர்வாதகம் இவெற்ற சைன நால்வர பொற்றாளியம் உயிற்றுனையே நால்வர பொற்றாளியம் உயிற்றுனையே நால்வர பொற்றாளியம் உயிற்றுனையே உயிற்றுனையே உயிற்றுனையே di ya yes, tan It goes தன் கடன் அடியே நையும் தாங்குதல் என் கடன் பழி செய்து கிடப்படையே கடன சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய தேவாரம் மூன்று திருமுறையாக வகுக்கப்பட்டிருக்கிறது நான் முன்னையே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் திருமுறை என்பது ஒரு தொகுப்பு ஆங்கிலத்தின் சொல்றாங்க இவங்க அதை திருமுறை என்று வகுத்து விட்டார்கள் அதையே தான் சுவாமிகள் பின்னால கையாள் தேவாரத்தினுடைய அடிப்படையில தான் அவருடைய வாழ்க்கையே நடத்தி இருக்கிறார் சுருங்க சொல்ல போன நால்வர் பெருமக்களுடைய குழந்தை அது அவ்வளவுதான் இல்லையா ஏதோ பிற்காலத்துல ராமலிங்க சுவாமிகள் ஒரு தினிசா மாறி நால்வர் வழியில தான் அவர் செல்லுகிறார் ஆக திருமுறை என்பது ஒரு தொகுப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொகுப்புல திருஞாசம்மந்தர் மூணு திருமுறை திருநாவுக்கரசர் மூணு திருமுறை சுந்தரர் ஒன்னு மாணிக்கவாசர் ஒன்னு எட்டு திருமுறை வரலையும் சிவனை தவிர வேறொருவருக்கு பாடல் கிடையாது மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த எட்டு திருமுறை வரலையும் மொத்தம் நமக்கு பன்னிரண்டு திருமுறை இல்லையா ஆமா சைவத்திற்கு நமக்கு வகுத்து கொடுத்தது பகுத்து கொடுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பிகள் இல்லையா விநாயக பெருமானுடைய முழு அருள் பெற்றவர் பெருமான் சாப்பிட்டார் என்று வரலாறு இப்ப நாமல்லாம் நாமல்லாம் எல்லாருமே கோயில்ல கூட அந்த பிரசாதத்தை அப்படி சாமி அவ்வளவுதான் சாப்பிட்டேன்னு சாப்பிடுறது ஒரு கைக்கு நீட்டிருந்தா கூட கொடுக்க வேணும் அதுவே சந்தேகம் அது ஒரு பக்கம் இல்லையா ஆமா ஆனா அவர் என்ன பண்ணினார் நீ சாப்பிட்டா தான் ஆச்சரிய நம்பி ஆண்டார் நம்பி அவர் சாப்பிட்டார் வந்து வரலாறு இருக்கிறது ஆமா வரலாறு நாம பொய் சொன்னா நம்ம வீட்டு பத்திரமும் பொய்யா போய்டும் ஆமா புராணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா இடைக்காலத்துல புராணம் என்பது பொய்கட்டு கதைகள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக பரப்பி விட்டார்கள் எப்போதுமே இந்த கொஞ்சம் இந்த கெடுதலான காரியம் தான் சீக்கிரம் பரவும் நன்மையான காரியம் மெதுவாக சொன்னவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் செய்கையை சொல்வதுதான் புராணம் நமக்கு முன்னே நடந்தவை சொல்லுவதுதான் புராணம் எனப்பட்டது இல்லையா ஆமா அதற்கு விளக்கம் அப்படித்தான் எழுதி இருக்கிறார்கள் அவர்தான் இந்த தொகுப்பு நமக்கு தொகுத்து வைத்த பெரியவர் அவர்தான் பதினோரு திருமுறை வரலையும் தொகுத்து வைத்தவர் அவர்தான் பின்னால பன்னெண்டாம் திருமுறையாக பெரிய புராணத்தையும் சேர்த்தார்கள் சேர்த்ததில் தப்பு ஒன்றும் இல்லை அதற்கு பிற்பாடு வேற ஒன்றையும் சேர்ப்பதற்கும் இல்லை சேர்க்கவும் இல்லை என்பது நம்ம எண்ணத்தில் கொண்டு வர வேண்டியது எட்டு திருமுறை வரையிலும் சிவனுக்கு தவிர வேற ஒருவருக்கு பாட்டு இல்லை ஆக ஏக தெய்வ கொள்கை உணர்த்தப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஏண்டா இவங்களுக்கு இந்த சின்ன புத்தி அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு இருக்கலாம் அல்லவா என்று நீங்கள் எண்ணி இருக்கிறோம் ஒரு பெண் சொல்லுவாடா எல்லா ஆணும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டா சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாள் சொல்லவும் கூடாது இல்லையா ஆமா அதுபோல ஒரு தெய்வ கொள்கை இப்பவும் ஒரு தெய்வ கொள்கையை உடையவர்கள் இந்த நாட்டில் நிறைய உண்டு ஆமா சில சிவபக்தர்கள் குங்குமம் கூட அணிய மாட்டார்கள் ஆமா நான் கூட கொஞ்சம் சேர்ந்துகிறேங்க அதோட முழுமையாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு துறம் இல்லை ஆமா ஆக சிவனுக்கு ஒருத்தனுக்குத்தான் அந்த எட்டு திருமுறை வர்ணி இருக்கு ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை பதினோராம் திருமுறை அப்படின்னு போகும்போது கொஞ்சம் மாறுதல் வருகிறது ஒன்பதாம் திருமுறையில முருகனுக்கு பாட்டு வருகிறது பத்தாம் திருமுறையில விநாயகர் பாட்டு என்று வருவது திருமுலரை ஏற்றியிருக்க மாட்டார் என்று கருதுகிறார்கள் இந்த ஐந்து கரத்தனை என்ற பாட்டு ஆமா தெய்வ சேக்கிராறு பெருமான் அதை சொல்ல பெறவில்லை ஒன்றவன் தானே என்றுதான் திருமூலர் குறிப்பிடுறது ஒன்பதாம் திருமுறையில தேவிக்கு வைதவி சக்கரம் என்றெல்லாம் அவர் பாடி வைத்திருக்கிறார் பதினோராம் திருமுறையில விநாயக பெருமானுக்கு இருக்கிறது முருகப்பெருமானுக்கு இருக்கிறது சிவெருமானுக்கும் இருக்கிறது பன்னெண்டாம் திருமுறைதான் உங்களுக்கு தெரியும் சுத்தமா அவ்வளவும் தொண்டர்களுக்கு போய்விட்டது இல்லையா ஆமா இப்போ நாங்கள் அந்த பிடியதன் உரிமைன்னு ஒரு பாட்டு சொல்றோமே அது வந்து விநாயக தோத்தரும் அல்ல ஆனா பரம்பரையா நாங்கள் பாடுறதுன்னு வச்சிருக்கிறோம் இப்ப அந்த அந்த ஒன்று சொன்னேன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினுன்னு ஒரு பாட்டு அது கூட கடம்பன் என்ற பேர் வருதலினாலே கணபதி என்ற பெயர் வருதலினாலே எங்கள் முன்னோர்கள் அந்த கணபதி பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வைத்தார்கள் மகாப்சல் தனம் ஆமா என்ன திருஞான திருநாவுக்கரசரையும் சுந்தரையும் மாணிக்கவசரையும் போல நம்மளால இருக்க முடியாது என்று அவர்கள் கருதி இந்த பாட்டை முதல்ல பாடிக்கொள்ளலாம் என்று வைத்தார்கள் வைத்ததில் தவறு ஒன்றும் இல்லை இல்லையா ஆமா என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இதுல வேறுபாடு ஒன்றுமில்லை ஆனால வேறொரு தெய்வத்தை இந்த எட்டு திருமணவர்களையும் சொல்லப்பெறவில்லையே என்றாலும் வேறொரு தெய்வத்தை இகழவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒன்று இப்போ இவர் உயர்ந்தவரும் சொன்னும் போது நான் இவரை தாழ்வாக பேசி விடுவேன் உண்டல்லவா அப்ப இவர் வருத்தப்படுவாரோ நானும் பக்கவாத்தியக்காரன் என்னையே அவர் தவறா பேசுறாரு அப்படின்னு வந்துடும் நிச்சயமா பக்கவாத்தின்னு நான் பேசும்போது எனக்கு வாசி இருக்கிற ஹார்மோனியமும் மிருதங்கும் நல்லதுன்னு நான் சொல்லிவிடணும் இவரை மாத்திரம் சொல்லி இவரை நான் விட்டுட்டேன்னா தப்பு அதனால் வேற ஒரு தெய்வத்தையோ திருமாலையோ பிரம்மனையோ இகழ்வாக சொல்லவில்லை திருமாலும் பிரம்மனும் தேடி முடியாத கடவுள் என்று வந்திருக்கிறது அவ்வளவுதான் எத்தனையோ இடங்களில் திருமாலையும் பிரமனையும் சிறப்பிச்சு சொல்லி பாடல்களும் உண்டு நல்லா திருப்பி என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இப்பொழுது நான் வந்து மூன்று திருமுறைகள் வரையிலும் செய்யறாங்க ஐயா நீங்க கோருங்க மூன்று திருமுறை வரையிலும் ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் பாடி காட்டினேன் ஆமா ஒரு சில பாடல்களைத்தான் நான் பாடி காட்டியிருக்கிறேன் முழுசாக நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா ஆமா ஆனா சிறுவாசனம் முழுதும் ஒரு நாலு மாதத்துல நாம் இங்க பாடி காட்டினோம் அப்படி இப்ப நாலாம் திருமுறையிலிருந்து ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது ஆமா தெரியுது தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் எவ்வளவு பேர் நீங்க வந்திருக்க மாட்டீங்க இல்லையா ஆமா என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார் உன்னை விட தேவாரத்தை கேட்க வருகிறவர்கள் மிக புற்றாலி என்று நீ என்னை கொள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நீ எண்ணி விடாதே அவர்கள் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு அடிக்கடி எனக்கு அறிவுறுத்துவார் என்னுடைய ஆசிரியர் இந்த ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அவர்கிட்ட தேவாரம் படிச்சதுக்கு அப்புறமா சில முக்கியமான விஷயங்களை என்னை சொல்லுவதற்காக வேண்டி வருஷம் நீ என்ன படின்னு சொல்லிவிட்டார் அவர் ஆமா என்னுடைய இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி ஐந்தாவது வருஷத்துக்கு மேல மறுபடியும் ஒரு வருஷம் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை நான் கிரகிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது அப்படி சொல்லும் அவர் சொன்னார் தேவாரத்தை கேட்கிற உன்னை விட புக்ஷாலி என்பதை நீ நினைத்துக்கொள் என்று அவர் சொன்னதும் உண்டு நான் அன்றும் அப்படித்தான் நினைத்தேன் இன்றும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றும் அப்படித்தான் நான் நினைப்பேன் ஆமா இப்பவும் நான் மேடையில் பாடப்போகும் போது கடவுளே நாம இன்னைக்கு ஒழுங்கா பாடுவோமா குருநாதா அவன்ட்டு தான் போவேன் நான் இத்தனை வருஷம் பாடிவிட்டேன் கேட்கிறவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நான் நினைத்ததே கிடையாது நினைக்கவும் மாட்டேன் ஆமா அந்த வகையில அந்த மூன்று திருமுறையில எனக்கு தெரிந்த செலவத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் என்று நீங்கள் நினைத்துக் கொடுங்கள் இப்பொழுது நாலாம் திருமுறை என்று சொல்லப்படுகிற நாவுக்கரசு தேவாரத்திலிருந்து ஒரு சிலரை நான் உங்களுக்கு நினைவூட்ட நினைவூட்டு நினைவூட்டுதல் தான் இது ஆமா உங்களுக்கு தெரியாதது நான் சொல்லிவிடவே மாட்டேன் எனக்கு தெரியவும் தெரியாது உரை செய்ய ஒன்னாமை உணராதே திருநாவுக்கொண்டு தெளிவாக தாய்மீசிகள் பெருநாபத்தின் பரவல் உறுகின்றேன் ஏ உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே பெரியணத்தில் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாறு வருகிறது திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூன்று பேருடைய வாழ்க்கை தெளிவாக எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்குதார் பெருமான் மாணிக்க வாசுகர் அவர் எழுதலை ஏன் எழுதலைங்கிறது பத்தீ சர்ச்சைக்கு வேண்டாம் விட்டுறாத அவர்கள் எழுதி வைத்தது சேக்கிடாரு எழுதி வைத்ததுக்கு மேல வேற ஒண்ணும் நாம சொல்ல முடியல ஏதோ ஒரு சிலது சொன்னாலும் அது பொருத்தமாகவும் இல்லை இப்ப திருநாவுக்கரசனுடைய சொல்லும்பொழுது அவருடைய புராணத்தை தொடங்கும்போது எடுத்த எடுத்துலேயே திருநாவுக்கரசே தொடங்க சொன்ன பாட்டு அதுதான் இல்லையா அறுபத்தி மூன்று ரெண்டு பேர்தான் எடுப்பல பே சொல்லுகிறார் தெய்வ கேக்குதாரு பெருமான் அப்ப பாக்கி பேரை சொல்லாததுனால அவர்கள் மட்டமா போய்விட்டார்கள் என்று எண்ணுவதற்கு இடம் உண்டோ இல்லை என்னமோ நடராஜ பெருமான் அவருக்கு அப்படித்தான் உணர்த்தி இருக்கிறார் இப்ப திருநாவுக்கரசு வளர்ந்து தொடங்குகிறாரா அடுத்தபடி இன்னொருத்தருக்கு தொடங்குறாரு மங்கையர் தனி அரசி எடுத்த ஒன்னு அப்படித்தான் சொல்றாரு இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் சொல்லல சுந்தரம் சொல்லல திருநாவு திரு சம்பந்தம் சொல்லல ஆமா மங்கையற்கு தனி அரசி ஆனா அந்த மங்கையற்கு மங்கையற்கரசிக்கு பேரு மாணிதான் மானின் நேர்விழிதான் பேர் மங்கையற்கரசிங்கிற பேரை தெரியான சம்பந்தம் தான் கொடுக்கிறார் அவருக்கு இல்லையா ஆமா மங்கைய கரசி வளபும் அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆக மானின் நேர்விழிதான் அவருக்கு பேர் அதே பின்னால சினியாசம் வந்தர் மானின் நேர் விழி மாதரை வழுதிக்குமா பெருந்தேவிகள் என்றும் சொல்லுகிறாா் என்று நாம பின்பற்றிதான் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் மங்கையற்கு தனியரசி எங்கள் தெய்வம் பலவர் திருக்குல கொழுந்து செங்கமரத்தில் தென்னர் புறப்படி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் கண்டையர்களுடினாலே இருந்த நாடு தைட நீக்கி தங்கள் பொங்கொழிவன் சிறுநீர் பரப்பினாரே போற்றுவார்கள் எம்மார் போற்றலாமே திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை முழுதையும் கேசட்ல பாடி இருக்கேன் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை ஒன்பது கேசட்ல பாடி இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்காக தான் செய்திருக்கேன் எனக்குதான் தெரியுமே இல்லையா முழுச அதை படிப்பதற்கு குடும்பம் வேலைகள் பலவிதமான தொல்லைகள் அதுல உங்களுக்கு எனக்கு நான் இந்த தொழிலையே இருக்கிறதுனால மிகுதியான நேரத்தை நான் பயன்படுத்த முடிகிறது உங்களுக்கு பலவிதமான நேரம் இல்லையா அதனால படிக்கிறத விட இந்த கேட்கறது உங்களுக்கு சீக்கிரமா ஏறும் திருநாவுக்கரசாணத்தை பாடிக்கிட்டே போவேன் எந்த இடத்துல கூத்தாயினவாறு பாடினார் எந்த இடத்துல நாமார்க்குடியும் பாடினார் எந்த இடத்துல தலையெல்லாம் பறிக்குகிற பதியத்தை பாடினார் அப்படின்னு வர்ற இடத்துல அங்கிருந்து ஒவ்வொரு பாட்டையும் பாடி காட்டியிருக்கேன் ஆமா வாய்ப்பு இருந்தால் வாங்கி கேளுங்கள் உங்களுக்காகத்தான் நான் பாடி வச்சிருக்கேன் நேற்று கூட திருநீலகண்ட நாயனார் புராணத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன் அதையும் கேசக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அற்புதமான கதை அதை நீங்க இசையில கொடுத்து கேட்கும் போது கொஞ்சம் நெஞ்சில படியும் என்ற நோக்கத்தோடு ஆக திருநாவுக்கரசரையும் மங்கையர்கரசியார்தான் எடுத்த எடுப்பிலேயே தெய்வ சேக்கையாறு பெருமான் கையாளுகிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் திருநாவுக்கரசருடைய முற்பிறவிதான் வாகீச முனிவராக இருந்தார் என்று ஒரு வரலாறு உண்டு அந்த தெய்வ சேக்கையார் பெருமான் உள்ளீடையாக சொல்லிட்டு போறார் திருநாவுக்கரசுவலர் சிறு தொண்டின் நெறிவான வரிஞான தவ முனிவர் வாகீசர் என்றும் சொல்லிவிடுறார் இல்லையா ஆமா இந்த உள்ளீடான வரலாறு வருகிறது அது வாத போன்றவர்களுக்கு என்ன வாரியாரோட வாரசு இல்லையா வாரியார போல எடுத்து எடுத்தா எண்ணி பன்னிரண்டு புராணத்தை படித்தவன் கிடையாது இந்த நாட்டுல அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் ஆமா வாரியார் எனக்கு சொந்தக்காரன் அவர் ஒன்னும் எனக்கு குடுத்துட்டு போகல எனக்கு தேவையும் இல்ல அறிவு ஒன்னதான் எனக்கு கொடுத்துட்டு போனாரு அவர் அது போறோம் இல்லவா அறிவு ஒண்ணு குடுத்தாரு அது ஒண்ணு போறாதா ஆமா அது போகும் எனக்கு அந்த சொத்து ஒன்னே போறோம் அந்த சொத்தை எவனும் திருட முடியாது என்றும் அழியாத சொத்து அது இல்லையா ஆமா ஆக திருநாவுக்கரசர் புராணத்தில் திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் நான்காம் திருமுறையை நாம் எண்ணி பார்ப்போம் திருநாவுக்கரசர் பண்ருட்டிக்கு அருகாமையிலே பண்ருட்டியிலிருந்து திருக்கோவிலூர் போற வழியில திருவாம் ஊர் அத தெங்கூர் திருவாமூர் திருவாமூர் திருவாமூர் இல்லையா ஆமா எப்போதுமே ஒரு காரியத்தை ஒருத்தனத்தை சொல்லும் ஒரு தடவை சொல்லுவோம் ரெண்டு தடவை சொல்லுவோம் மூணு தடவை சொல்லுவோம் ஏன் அப்பதான் புத்தியில உரைக்கும் என்று அவை நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்னு பாத்தீங்களா என்ன அவன் அறிவுல நல்ல படணது என்ற நோக்கத்தோடு நான் என்ன சொல்றேன் கேட்டியா கேட்டியா நம்ம சொல்லுவோம் பையனை பார்த்து பையனை பார்த்து சொன்னது அந்த காலம் இப்ப திருப்பி கேட்டோம்னா நீ கே சொல்லிக்க சொல்லிவிடுவான் இப்ப இருக்கிற பையன் தான் இல்லையா ஆமா அதே மாதிரி இங்கே திருவாமூர் திருவாமூர் என்று சொல்லுகிறார் பசுபதி திருவருத்தம்னு பின்னால ஒன்னு பாடுகிறார் நாவுக்கரசர் அந்த திருவாமூர்ல இருக்கிற சுவாமியினுடைய பேர் பசுபதீஸ்வரர் அவரைத்தான் பாடியிருக்க கூடும் திருவாமூருக்கு அவர் பாட்டு பாடல சீகாடிக்கு அறுபது பதியும் பாடி வச்சு விட்டாரு மந்தர் தாம் பிறந்த ஊருக்கு சுந்தரர் ஒரே ஒருபதியும் பாடி வச்சிட்டார் அவர் ஊருக்கு ஆனால் திருவாமூருக்கு என்று திருநாவுக்கரசர் பாடல ஆனால் இந்த பசுபதி திருவருத்தம் என்று சொல்லப்படுகிற பாடல் அங்கே பாடி இருக்கக்கூடும் ஆராய்ச்சியாளருடைய எண்ணம் பாடும் போது என்னிருக்கேன் திருவாமூர் வர இடத்துல அந்த பாட்டை நான் பாடிக்கை பூசி தரை புரண்டா பார்க்க இறங்குகின்ற இருந்தாம்பும் பனை கூடி தடுப்பூர் பனமுளை பாம்பலைக்கும் தடையாய் எம்மையாளும் பசுபதியே எம்மையாளும் பசுபதியே எம்மையாளும் பசுபதி பாம்பலை பூசி தரையிற் குறந்து என் தாழ் பரவி ஏம்பலிப்பா கட்டி இரங்கு கண்டாய் இருங்கும் பாம்பலைக்கும் பணத்தோழி தகுப்பு நாம்வேல் பாம்பலைக்கும் தடையாய் பசுபதியே எம்மையாலும் பசுபதியே அந்த ஊர்ல பழமையான குடி புகழனார் என்று ஒரு பெரியவர் இருந்தார் சுருக்கமா சொல்லிவிடுற அவருடைய மனைவியார் பேர் மாதின் புகழனார் மாது இனி யார் சொல்றாங்க பெரியவர்கள் சொல்லும் என்ன சொன்னாங்க மாது இனி அந்த அம்மா மாது என்றும் பிரித்து சொல்லுகிறவனும் உண்டு அவர்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அதுதான் திலகவதியார் திருநாவுக்களுடைய குரு ஆமா அவருக்கு திருநீர் கொடுத்து செய்வத்தில திருப்பில் அவர்தான் இல்லையா இந்த மங்கேஷ்கர் யாருக்கு திருமணம் நிச்சயித்தார்கள் இதும் போது எத்தனை தரவை அழுது எனக்கே தெரியாது மறுபடிய திருமணமே எனக்கு வேண்டாம் துறவியாக இருந்து விட்டார்கள் நெருப்புல விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போனார்கள் திருநாவுக்கரை சொன்னார் நான் அப்பாவும் போயிட்டாங்க அம்மாவும் போயிட்டாங்க உன்ன நம்பி இருந்தேன் நீ போற என்ன உனக்கு முன்னாடி நான் விழுந்துடுறேன் நெருப்புல இல்லையா அந்த இடத்துல தெய்வ சேர்க்கிறார் தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா அப்படின்னு சொல்றார் அவர் அன்னைக்கு அவர்தான் காப்பாற்றி விட்டார் இவரே திருநாவுகருக்குற இல்லைன்னா இவர் முன்னாடி விழுந்து வெறு உயிரை விட்டிருப்பார் தம்பியார் உளராக வேண்டும் என்னும் வைத்த தயா அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்துயிருக்கும் அருள் தாங்கி இம்பர் மனைத்தவம் இருந்தார் என்று சொல்லுவார் சேக்கிலார் சேர்க்கிடாரை போற சொல்ல முடியாது ஆமா ஏதோ விதிவசம் சேக்கிரார் பெருமான் சொல்லுவார் நம்பர் அருளாமையினால் பரசமயம் கூறுகிறார் அப்படின்ட்டாரு யாரு மருள் நீக்கியார் தான் அவங்க அப்பா அம்மா வச்சு பேரு மருள் மயக்கத்தை தீக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு நிச்சயமாக அந்த பேருக்கு ஒரு உரியவர் ஆமா ஏதோ பர சமயத்துல போய் ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம் என்று அவர் எண்ணினார் வாரியாரு ஒரு தடவை சொல்லுவார் ஒருத்தன் கிறிஸ்டியனா போனான் ஏரியா கிறிஸ்டியனா போனீங்கன்னு எல்லாரும் கேட்டான் அவரை அவர் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டா போனார் இது பதில் சொல்லி முடியல அதுக்காக என்ன பண்ணா நான் ஏன் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதணும் ிட்ட கொண்ட குடுத்த படிச்சு முதல் பக்கத்தை பாத்து படி நெட்டிங்க மாத்திரம் படி அப்படின்னா நான் ஏன் கிறிஸ்டியன் ஆனேன் நான் ஏன் கிறிஸ்தியானேன் நான் ஏன் கிறிஸ்டியன் ஆனேன் அதுலயே பதில் இருக்கு பத்தியா நீ கிறிஸ்டின் ஆனது தப்புன்னு எடுத்துட்டு போமா படிக்க குடிக்கல்ல பாரியார் சுவாமி ஆமா இதிலேயே பல தடவை அவர் சொல்லி இருக்கிறார் வாத ஒருவனுக்கு தெரியும் என்ன விட வாத ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா என்று சொல்லிவிட்டேன் வாத ஒரு தப்பா நினைக்க மாட்டான் அப்படி அதற்கு எழுதுகிறார் நம்பர் அருளாமையினால் பரசமயம் குறுகினார் அப்படின்னு எழுதினார் திரும்பி மறுபடியும் சைவத்துக்கு வந்தார் திருநாவுக்கர் சார் நம்பர் அருளினமையினால் மறுபடியும் சமயத்துக்கு வந்தார் எழுதி அங்க வருது அந்த சொல்லையே திருச்சி தெய்வம் உட்கார்ந்து படிச்சீங்கன்னா தான் தெரியும் இல்லையா ஆமா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள மல கொண்டு மயங்கினவர்கள் ஆமா நாற்பத்தி எட்டு புராணமோ அறுபத்தி புராணமோ எழுதியவர் மகாவிஜான் மீனாட்சி டாக்டர் ஊவையனுடைய குருநாதன் ஆமா வந்துட்டார் இந்த அம்மா வேண்டினா திருவதிகை வீரட்டானத்து கடவுளே பரம்பரையா சைவத்தை இருந்தவன் ஏன் போனான் அங்கே அப்படின்னு தினந்தோறும் விண்ணப்பம் செலுத்தினார்கள் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டான் திருவதிகை வீரட்டானது சிவன் நீ கவலைப்படாதே கனவலை வந்து சொல்லிவிட்டான் நீ கவலைப்படாதம்மா அவனை சூரிய நோய் கொடுத்து திருப்புவேன் சொல்லிட்ட மன அமைதியா இருத்தியார்ட்டு வருத்தத்தை சொன்னோம்னா கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவான் கொஞ்சம் ஆறுதல் அடையும் அதனால்தான் ஆறுதலை இல்லை அடியேலுக்கு அன்பாக தேர்தலை சொல்வார் சிலர் இல்லைன்னா இந்த ஆறுதல் சொல்லுதலும் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா சூழநகை வந்துவிட்டது கடந்து தமிழர்கள் மிக கெட்டிக்காரர்கள் தமிழிலையும் கட்டிக்காரர்கள் மந்திர சந்திரங்களையும் கட்டிக்கார்கள் போய்விட்டது ஆமா அதை மறக்கவே விடாது ஆமா திருஞான சம்பந்த ஒருத்தர்கள அவருடைய ஜம்பம் பறிக்காமல் போய்விட்டது அதனால தான் சிறி சம்பந்தம் நாட்டில் தெய்வீக நிறைய நிலைநாட்டிட்டு போயிட்டார் பரசமய கோோளரி என்று பேர் தனியான சம்பந்தர் ஆமா சரியான சம்பந்தரே இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக இந்த காரியம் நடந்திருக்காது ஏழாவது நூற்றாண்டுல நமது தமிழ்நாட்டில் சைவ கோயில்கள் பூரா இடிச்சு நிரவிருப்பான் ஆமா நிச்சயமாக அதனால்தான் சைவ எல்லப்ப நாவலர் சொன்னார் ஒரு பாட்டு முதலடி நினைவுக்கு வர மாட்டேங்குது சொற்கோவும் என்ன விட புத்தரி சொன்னவங்களுக்கு நன்றி சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் எம் சுந்தரனும் திருக்கோல வாதபூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே மாமரே நூல்தான் எங்கே எந்தை பிரான் அஞ்சடுத்து எங்கே என்று சைவ எல்லப்ப நாவலர் பாடுவார் இல்லையா பயிற்சி நோய் வந்துவிட்டது எவ்வளவு மந்திரம் தந்திரம் செய்தார்கள் அந்த வயிற்று போகல ஏன் என்ன காரணம் சாதாரணமா அந்த வயசின் ஒளி வந்திருந்தா அந்த மந்திர தந்திரத்துக்கு இது கட்டுப்பட்டு இருக்கும் இது தெய்வமையை கொடுத்தது இல்லையா அந்த தெய்வமையை பார்த்து தீர்த்தால்தான் வழி வேற ஒண்ணு வழி கிடையாது இல்லையா கடைசியில முடியாத நிலையில் வரும்போதுதான் சமக்கையாரு நினைவு வருகிறது நாவுக்கரசருக்கு சமயக்காரனை விட்டு அனுப்பிச்சு ஊட்டுவான் அப்படிங்கிறாரு பெருமான் சமச்சி சாதத்தை நமக்கு போடுறான்ல ஊட்டுவானே அனுப்பிச்சாரான் போய் அக்கா கிட்ட போய் தூண்டி விட்டேன் நான் அங்க வரமாட்டேன்னு அந்த அம்மா அந்த சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் என்ன பெண்ணம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு தம்பி தானே ஓடி இருக்கலாம் அல்லவாங்க நான் வேணா ஓடிபடுவோம்ல நிச்சயமா தம்பி அங்க வயசு நல்ல துடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஓடி இருப்பாங்கல்ல நான் வரமாட்டேன் அவனை வர சொல் அப்படின்ட்டாங்க எவ்வளவு அழுத்தம் பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கு ஆமா விடிய கால வேலையில வந்தாரு விபூஜை கொடுத்தாங்க அந்த அம்மா திருநீரூசிக்கும் அஞ்சு எடுத்து ஓடி திருநீரை கொடுத்தாங்க அந்த அம்மா பூசிட்ட இறைவனை பாடப்பா இறைவனை பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இவருக்கு ஏற்கனவே இந்த இசை இயல் எல்லாம் தெரியும் நன்றாக படித்தவர் பாடவும் தெரியும் பாட்டு எழுதவும் தெரியும் சந்தர்ப்பம் வந்தது அதற்கு முன்னே அவர் ஏதாவது பாடி வைச்சாரோ என்னமோ அது நமக்கு கிடைக்கல நமக்கு அவர் பாடின தேவாரம் பூரா கிடைச்சிருக்கு அவர் நாற்பத்தி ஒன்பதாம் நாற்பத்தி என்னமோ பாடினார்னு நம்பி நம்பி சொல்றாரு நமக்கு கிடைத்தது இன்னைக்கு நானூத்தி செல்ற பதிகம் கிடைச்சிருக்கிறது தேடி எடுத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் நாம படிக்க வேண்டிய குறை ஒன்றுதான் அதுல இல்லையா ஆமா திருநாவுக்கரசர் தேவார பூரா கேசட்ல வந்திருக்கிறது கேட்கலாம் இன்று வாங்கி கேட்க முடியும் ஆமா இதுவரையில் யாரும் செய்ய முடியாத ஒன்று தவறாக எண்ணி விடாதீர்கள் ஆமா இதுவரையிலும் யாரும் செய்வ யாரும் பாடவும் இல்ல அந்த வாய்ப்பு இப்ப நமக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இல்லையா ஆமா கோயிலுக்கு போனார் அற்புதமான திருப்பதியை உனக்கு சொல்றாரு அந்த நாலாம் திருமுறையில நானு பொருள் யமனைப் போல வந்து துன்பப்படுத்துகிறது தான் பொருள் சொன்னார்கள் இப்ப வேற வேற பொருள்கள் சொல்லுகிறார்கள் அது அறிவின் வளர்ச்சி இல்லையா ஆமா அறிவின் வளர்ச்சி நேர பார்க்கிறார்கள் ஆக எப்படியோ ஒண்ணும் விலக்கி கொடுமை பல செய்தன நானே ஏதோ ஒரு பர சமயத்துக்கு போனேன்னு தவிர நான் கொடுமை ஒன்றும் செய்து விடவில்லை ஒத்துகிறார செய்தரே அடிக்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிரசன இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் நல்ல ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கறது மாதிரி செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கற மாதிரி எழுதி கொடுத்துட்டேன் திருவதி இவ்விரெட்டாம் சிவன் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் நீங்க நினைக்கலாம் ஏங்க இரவும் பகலும் நினைக்க முடியுமா அப்படின்னு எனக்கே முடிகளையில கூட சில வேள பதினாத்த ஒரு நாள் மட்டித்த புண்ணியம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறம் எந்திரிச்ச உட்கார்ந்து விபூதியை பூசிட்டு பன்னெண்டு மணிக்கு மட்டித்த புண்ணியம் பூரா சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்கின எனக்கே முடிகிறதே திருநாவுக்கரசருக்கு ஏன் முடியாது நினைத்துவிடாதும் உனக்கு இன்மே பணி செய்வேன் மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே சொல்றேன் உடலிலே ஒரு நோய் வந்துவிட்டால் நிச்சயமாக அறிவு கூற அந்த நோய்க்காக போயிடும் கடவுளை நினைப்பதற்கு வாய்ப்பு ஒண்ணும் வேண்டாம் சளி பிடிச்சிட்டா போறோம் தலைவரி வந்துட்டா போறோம் ஆமா கிட்ட போய் பாருங்க எரிஞ்சு விழுவான் ஏக்குது நோயின் காரணமாக சொல்றேன் இயற்கையில உங்களை அடக்கணுங்கிற நோக்கம் அவனுக்கு கிடையாது ஆமா சளி பிடிச்சிட்டாலே போறோம் இது தலைவலி வந்தாலுமே போறோம் இல்லையா ஆமா தொக்சி தொடர சூளை நோயு பேர இந்த பாட்டில சொல்லல ஆமா நாலு பாட்டிலேயே மூணு பாட்டில்தான் சூலை நோய் கொண்டாடுறாரு சுவாமி அகம்படியே குடரோடு அதிக வீரத்தான துறையம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் முடியுமா முடியுமா உமக்கு இடமாக வைத்தேன்னு சொல்ல உமக்கே இடமாக வைத்தேன் அந்த என்னமோ ஏகாரம்னு சொல்லுவார்கள் இலக்கணத்துல இல்லையா ஆமா ஒண்ணே தவிர வேற இடம் கிடையாது இங்க உமக்கே இடமாக வைத்தேன் நினையா தனிப்போடு துடைக்கி முடக்கீடு நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நழுகாமல் துறந்து கறந்துவிடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிக கரில வீரக்கான துறையம் மானே உண்ணம் அடியேன் அழியாமையினால் குனிந்து என்னை அழிந்து முடக்கீடு பின்னை அடியேலும் மாட்ட ஆளும் பட்டே மறந்தறிய தமிழோடு மறந்தறிய கலந்தீங்க எல்லையோ இருந்தவர் இந்த நினைத்துல மாற்றம் அப்படியே இருந்திருக்கிறார் சொந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் தலம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்க உன்னை மறந்தறியன் உன்னாமும் மறந்தரியேன் உலந்தா தலையில் பலிகொண்டு உடல் உடல் உள்ளூர் சூலை தவிர்த்த உலை அனந்தே நடிகே நடிகை கடில வீரத்தான இப்பொழுது பயிற்சி வலிக்கு என்று ஒரு பேர் இருக்கிறதாக நான் கேள்விப்படல இப்ப என்னென்னமோ நோயெல்லாம் வந்துடுத்து என்னமோ ஒரு நோய் வந்துகிட்டு இருக்கு மனித சமுதாயமே தப்பிக்குமானு கூட சந்தேகமா இருக்கும் ஆமா ஏதோ ஒரு நாட்டில் தோன்றி இருந்தாலும் நெடுக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும் மனித சமுதாயத்தை அதை போல இருக்கணும் இல்லையா ஆமா நலந்தீங்க நாமும் என்னாவின் மறந்தறியேன் உறந்தார் தலையில் பலிகொண்டு உடல்வாய் உடல் உள்ள தவித்த உள் அலந்தே நடிங்க அலிகை வீரட்டம் போர்த்தா அங்கோராணையின் நீருதோல் புரங்கடங்க நடம் ஆடங்கள் ஆத்தான அடங்கிட்டு அழுகருதேட்டும் புரண்டும் என் விழு எழுந்தார் என்னும் வேதலையில கீழே கடையில் வீர அபே அம்மானே அம்மா வெத்து புறம்பும் விழுந்து எழுந்தார் பாட்டு வரலையும் அவருக்கு அந்த நோய் போனதாக அவருடைய வாக்கு கடைசி பாட்டு என்ன சொல்றாரு விழுந்தும் கண்டிப்பா ஒரு நோய் வந்து வேர்த்து போயிடும் ஒண்ணும் தெரியாது படுக்கையில படுத்து குரல்வான் எழுந்து உட்காருவான் நடப்பான் இப்படிதான செய்யணும் நோயாடி அப்ப செய்யமாக திருவானைக்காவரிலையும் போண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு நான் திரும்பி வரும்போது இந்த தூங்குற பெட்டியில எனக்கு பிரிசர் பண்ணிருந்தாங்க நாலு மணிக்கு நான் முடிச்சுக்கிட்டேன் எந்திரிச்சு உட்கார்ந்தேன் சீட்டுக்கு கீழே ஒருத்தன் காசை நோய்க்காரன் அவன் என்ன பண்றான் எழுந்திருக்கிறான் அப்படி நடக்குறான் சத்தங்காளி படுக்கிறான் அப்புறம் எந்திரிச்சு உட்காடுறேன் அப்புறம் பிளாஸ்க்கு தொடர்ந்து கொஞ்சம் காப்பியை குடிக்கிறான் மறுபடியும் மூக்க சிந்துறான் மறுபடியும் நடக்கிறான் அப்புறம் படுக்கிறான் பார்த்துக்கிட்டே இருந்த ஏ அந்த நோயினுடைய தொந்தரவு அதத்தான் சாமி சொல்றாரு வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் வேதனையான விலைக்கு ஈடாய் ஆத்தார் புனல் சூழ் அதிகைக்கடியில வீரட்டான துறை பாடுகிறார் சாமி அப்போ அந்த கடைசி பாட்டு வரலி அவருக்கு இந்த நோய் தீர்ந்ததாக வரலாறு இல்லை ஆனா தெய்வத்தேக்குதார் பெருமான் என்ன பண்ணிவிட்டாரு இந்த பதிகத்தை பாடினவுடனே அவருக்கு இந்த நோய் தீர்ந்து விட்டதுன்னு எழுதி விட்டாரு எப்படி எழுதினாரு நாவுக்கரசருடைய வாக்கில இல்லையே எப்படி எழுதினாரு தெய்வத்தேக்குதார் பெருமான் சில்லைக்கூத்தனுடைய திருவருளினாலே பெரிய புராணம் எழுதினார் என்பது ஒரு உபச்சாரம் வைத்துக் கொள்வோம் அவர் நாட்டில் வந்து முதல் மந்திரியாக இருந்தவர் நாட்டை எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அவருக்கு தகுதி இருந்தது வாய்ப்பு இருந்தது போனார் அது மாத்திர தேவாரத்தை நுணுக்கமா படித்தவர் ஆமா திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் நோய் தீர்த்தான் நோய் தீர்த்தான் எத்தனையோ இடங்களில் வருகிறது அது பிறவி நோயையும் குறிப்பிட்டு விடக் கூடும் சீராத நோய் எது பிறவி நோய்தான் ஆமா இந்த நோய்க்கெல்லாம் மருந்து உண்டு அந்த நோய்க்கு மருந்து அவங்களை தான் இருக்கு இல்லையா ஆமா அது அம்மாவே ஒத்துக்கிறாங்க யாரு காரைக்காலம் யாரு பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே அப்படின்னு இல்லையா ஆமா அந்த பிறபாமை செய்ய வேண்டியது அவனுடைய கையில தான் இருக்கு இல்லையா ஆமா இந்த நோய் நோயின் வந்தத இடத்திலாம் பிறவி நோயும் நம்ம எண்ணி விட வேண்டும் ஆனா திருநாவுக்கரசுடைய தேவாரத்துல ஒரே ஒரு இடத்துலதான் சூளை நோய் தீர்த்தான்னு நிச்சயமா சொல்றார் அவர் வேறொரு இடத்துல இல்லை என்று நான் எண்ணுகிறேன் எங்கேயாவது இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கொள்ளுங்க நோய் தீர்த்தான் என்ற பகுதியை மாத்திர என்ன காட்டாதீங்க சூளை நோய் தீர்த்தான் என்று வரணும் ஆமா எப்படி ஜெக் பந்தி எழுதுறான் இன்ன வீட்டுக்கும் கிடக்க இன்ன வீட்டுக்கும் மேற்க இன்னும் வீட்டுக்கும் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கும் கிடைக்க திருநாவுக்கரசு வீட்டுக்கும் மேற்கே அப்படின்னு எழுதுற ஜெக் பந்தி எப்படி போடுறான் வாக்குல ஒரு இடத்துல தான் வருகிறது இதை நன்றா நுணுக்கமா படிச்சு பார்த்தார் தெய்வ சேர்க்குறாரு பெருமாள் கேள்வி சார் ஆமா அந்த பாட்டை நான் உங்களுக்கு நினைவு விட்டுறேன் நான் அந்த கேசட்லயும் பாடியிருக்கேன் தலைப்பு இதுதான் ஞாபகத்தை வச்சுக்கங்க ஆமா திருத்தாண்டகம் முடிகொண்டார் என்று தொடங்கும் முடிகொண்டார் எழுதுகிறார் பாருங்க இந்த ஒருத்தர் எழுதுறாரு பாருங்க பாண்டிச்சேரி அவருக்கு தேவை இது நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இரு வன் சிங்களோடு மூசுங்கிளாகும் உடனாகக் கொண்ட அடிகொண்ட சிலம்பு அளம்பு கடலும் ஆர்ப்பு அடங்காத முயலகனை அடிக்கொண்ட வடிகொண்ட இறங்கும் அழு பலங்கை கொண்ட மாலை இடப்பாகத்தே மறுவக் கொண்டு குடிக்கொண்டு தங்காளம் தோல் மேற்கொண்ட சூலை தீர்த்து அடியேனை அந்த சூலை நோய் தீர்த்தான் என்று வருகிற பகுதி வருகிறது இதனை நன்றாக படித்து பார்த்த தெய்வ கேட்கிறார் பெருமான் திட்டவட்டமாக எழுத்த இப்படி சமண சமயத்துக்கு தான் போனது தப்பு என்று எழுதுகிறார் ஒரு திருப்பதியம் ஒரு திருப்பதியம் சொல்லாம் கொஞ்ச தலைமைய கூட போச்சுனாக்கா வெட்டி எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா மொட்டையா அடிச்சு விடுறோம் அதான் செய்யறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அத புடிச்சு பிச்சு புடுவாங்க ஆமா பூவையாய் சாமிடை கல்வனே அவர்கள் இப்பவும் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு ஊர்ல என்ன ஊருங்க சரவண பெல்லான்னு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா சமணர்கள் கூட ஆடை இல்லாமல் இருப்பான் நான் அந்த ஊருக்கு போய் அவர்களையும் பார்த்தேன் ஆமா இந்த நம்ம ஊர்ல வந்தாங்கன்னா இந்த பொம்மனாட்டி எல்லாம் பாத்துட்டு நிப்பால என்ன அவரு யாரோ அவருத்தன் ஆடை இல்லாம வந்தான கண்ண முடியுது அதான் சொல்றாரு காவி கண்மடவர் கண்டோடி கதவடைக்கும் ஆவியை போகாமே நான் சமணனா இருக்கும்போது என்னை சாவடிக்காம என்னைக்கு தப்பிச்சுக்க வச்ச பாத்து அங்க போயிருந்தா என்ன இருக்கும் தர்மசேனன் ஒருத்தன் இருந்தான் தொலைஞ்சான்னு இருக்கும் அங்க என்னை தாகாம என்னை தப்பிக்க வச்சாயே சுவாமி அப்படின்னு பின்னால் அவருக்கு நன்றி செலுத்துகிறார் சுவாமிக்கு ஆவியை போலாமே தவிர்த்து என்னையே அறியாதே பால் ஊரில் பைக்கம் ஒரு பதிகம் பூரா எழுதுற ஒரு பதிகமே எழுதுறாரு அந்த பதிகத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா சைவத்தை விட்டு இன்னொரு சமயத்துக்கு நாம போக வேண்டிய தேவை இல்லை என்று நமக்கு நல்லா நிச்சயமா தெரியும் ஆமா அப்படி ஒரு பதிகமே பாடுறார் சுவாமி இந்த பதிகம் பாடினா வயிற்று நோயும் போச்சு திருநாவுக்கரசு என்று உனக்கு நாமம் இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி அசரீதியாகவும் சொல்லிவிட்டான் அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் மருள் நீக்கியார் இல்லையா அங்க போய் சமண சமயத்தில் இருந்த அங்க தர்மசேனர் பேர் கொடுத்திருந்தாங்க இங்க வந்தா திருநாவுக்கரசர் பேர் கொடுத்துட்டார் அதுதான் நினைச்சு போச்சு இல்லையா ஆமா எது நிலைக்கணுமோ அதுதான் நிலைக்கும் எனக்கு சின்ன பிள்ளைல எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க ராஜகோபாலன் பேர் எடுத்துட்டாங்க ஆமா எனக்கு காத்துகோபரம் தான் பேரு பின்னால எங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் மொட்டை அடிச்சு காது குத்தி எங்க அப்பா தூக்கிட்டு இருந்தாரு சித்தப்பா மேல எங்களுடைய குலதெய்வம் வந்துட்டு இவன் பேர் சுவாமிநாதன்டா அப்படின்னு சொல்லிச்சு எங்க தாத்தா பேரு எங்க ஒண்ணு விட்ட தாத்தா எங்க தாத்தாவுக்கும் தாத்தா அவர் பேரு சாமிநாதன் இவர் பேரு சாமிநாதன்டா அவர் சொன்னது கூட எனக்கு நினைவில் இருக்கிறது அன்னையிலிருந்து எனக்கு சாமிநாதன் ஆண்டவனால கொடுக்கப்பட்ட பேர் அதுதான் நினைச்சது அதனால்தான் திருநாவுக்கரசு வளர்ச்சிண்டின்னு சொன்னார் தெய்வ சேக்கரிய பெருமான் இந்த பேரைத்தான் கேள்விப்பட்டார் அப்போது ஏடிகள் ஆமா திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லியே ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார் அப்போது அடிகள் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர்னு சொல்லியே ஆண்டவன் திருவிடியை சேர்ந்தார் கணநாதர் ஒருத்தர் சுந்தரர் சுந்தரர் என்று சொல்லியே ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார் ஒருத்தர் பெருமிழ குறும்ப நாயனாதனு அவருடைய அந்த நால்வருடைய பேரே பஞ்சாட்சரம் போன்றது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் வந்தாங்க அவன் விடுவானா தோத்தவன் விடுவானான்னு இல்லையா செய்தி மந்திரியா போனதுக்கு அப்புறமும் கூட ஒரு கேச போட்டுக்கிட்டே இருப்பான் தேர்தல வந்தது தப்பு நடந்துட்டு இருக்கு பாக்கிறோம் இல்லையா இத வச்சுதானே அதை பாக்க முடியும் இல்லையா ஆமா கூட சுப்து ஏ ரேடியோயோ டிவியிலயோ எதையும் பார்க்க மாட்டேன் ஒண்ணு தவிர நியூஸ் கேட்காம இருக்கவே மாட்டேன் நடப்புக்கு தெரியணுமே நமக்கு இல்லையா ஆமா ஆக இந்த தோத்தவ என்ன பண்ண அவங்க அரசா இங்க இருந்துட்டு அவங்க போனா அங்க போய் வயசுனு ஓயின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இங்க இருந்து போய் அங்க போய் வயசு போச்சுன்னு சொல்லி பண்ணிட்டான் அவனை விட கூடாது போய் எடுத்துக்கிட்டு வர அந்த இடத்துல தெய்வ தேக்கிரார் பெருமான் ஒன்று அவன் ஏதேனும் பொருள் கொடுத்தான்னா அவரை விட்டு விட்டுட்டு வந்துடாத எழுத்துக்கிட்டு வர எழுதுறாரு இப்படியே வருது சொல்ல அப்ப என்ன அர்த்தம் லம் வாங்கிட்டு விட்டுட்டு வந்துருவான் போறதுக்கு அப்பவும் அது இப்பதான் இருக்கு அப்பவே இருந்து அப்படியே எழுதுறாரு பொருள் கொண்டு அவனை விடாது விட்டு விடாதீங்க இழுத்துக்கிட்டே இல்லையா ஆமா வந்து கூப்பிடுகிறார்கள் சாமி அப்ப ஒரு சொல்றார் நாம குடியல்லோம் இதுக்கு திருத்தாண்டகம்னு பேரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாட்டு இருக்கு ஏன் இந்த திருத்தாண்டகம் கடவுளே கடவுளை ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடி வைக்கல தொள்ளாயிரத்தி பாட்டு பாடி வச்சிருக்க நினைத்து பார்க்க முடியுமா எழுத முடியுமா எழுத நான் நினைக்குமா இல்லையா தேன் தேனாக கேட்கப்படுகிற பாடல்கள் ஒரு காலத்துல மறைஞ்சு போடுகிறதல்லவா இப்ப தமிழ்நாட்டில் இந்த சினிமா பாட்டுகள் சில காலத்துல வந்து என்னமா ஊடாடுது அப்புறம் அது எங்க போகுதுன்னு தெரியல பாத்தீங்களா ஆமா ஏழாவது நூற்றாண்டிலிருந்து இன்றைய வரையிலையும் காசு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ எங்கயோ ஒரு ஓதுவாரி இதை பாடிட்டே இருக்கான் பாத்தீங்களா யாரோ ஒருத்தன் பிரிண்ட் பண்றான் அவன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொருத்தன் தோன்றதுக்கு நாவுக்கரசர் தேவாரம் ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு சைவ சித்தாந்த சமாஜம் பிரிண்ட் பண்ணி நாலணாவுக்கும் எட்ட கொடுத்தது அதுக்கு பிற்காலத்துல காசி மட்டத்துல பிரிண்ட் பண்ணாங்க அது போதுன்னு இப்ப சிவகாசியில ஒருத்தர் பிரிண்ட் பண்ற சேவாரத்தை வரலாற்று முறையிலே போன வருஷம் போட்டார் அற்புதமான உங்களுக்கு இல்லாம என்ன அப்படின்ட்டு இப்ப திருநாவுக்கரசர் பதிப்பு போட்டிருக்காரு அபூர்வமான பதிப்பு ஐயா திருநாவுக்கரசர் போடும்பு எனக்கு அனுப்புக சொன்ன நான் சொன்னது ஒன்றரை வருஷத்துக்கு மிந்தி எனக்கு அச்சு வச்சுட்ட அபூமான பதிப்பு யாரோ ஒருத்த பதிப்பிக்கமோ படிக்கலையோ கேட்டமோ கேட்கலையோ அந்த பாடல்கள் உயிரோடு இருக்கு பார்த்தீங்களா நாம்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் மாப்போம் பிழியறியோம் படிவோமல்லோ இந்த மேலும் சுந்தமில்லை தாமாக குடியல்லா தன்மையா தண்டவன் தண்டவன் குடையோர் சாதி கோமாசுமே நாம் எப்போ விழாடாய் பொய்மலத்தே அறுபது வருஷத்துக்கு முன்றி சுந்தரமூர்த்த ஒருத்தர் இருந்த அவரை தெரிந்தவர்கள் ஆமா அவரை போல பாட முடியாது என்று அந்த காலகட்டத்தில் சொன்னார்கள் சுந்தரமூர்த்தி ஓதுவார் தண்டபேசியர் கொஞ்சம் பாடினாங்க அப்புறம் சுந்தர தேசியர் அந்த காஞ்சிபுரம் விநாயக முதலியார் இவங்கெல்லாம் தேவாரத்தை வளர்த்தவர்கள் ஏதோ கொஞ்சம் பாடிவிட்டு கொஞ்சம் பொருளை வாங்கிட்டு போனாங்க இல்லன்னு சொல்லல வளர்த்தவர்கள் கண்டா ஒரு பெரிய கும்பிடு போடுங்க ஆமா ஒரு காலகட்டத்தில் இருபது வருஷம் இந்த தமிழ்நாட்டில் தேவாரத்தை பரப்பியவர் விநாயகமூலியர் ஆமா இல்லையா ஆமா ஆக இப்படி சொல்லிட்டாரு நான் வர முடியாதியா அப்போ வந்தவன் எல்லாம் சொல்றான் உங்களை நாங்க அழைச்சிட்டு போலன்னா அரசன் எங்களை உதப்பான் எங்களை உதப்பான் ஐயா நாங்க உங்களுக்காக நாங்க அடி வாங்கணும் அப்படின்னு சொன்ன என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் எனக்காக உனக்கு இடைஞ்சல் வர வேண்டாம்டா எனக்காக நீயே அடி வாங்கணும் வேண்டாம் நான் வர்றேன் என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் இரு நிலத்தில் எமக்கு எதிராவாறும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம் சிவபெருமான் சிறுபடியே சேரப்பெற்றோம் ஒன்றினால் குடை குடையுடையோம் அல்லோம் அன்றே உருபிணியார் சரல் ஒடிந்துட்டு ஓடிப்போனார் ஒன்றினால் தலைமாறையணிந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்துள்ளோமே என்னால உனக்கு துன்பம் வருமா அப்படின்னா வேண்டாம் நான் வர்றேன் அப்படின்னு சார் இந்த எண்ணம் வருமா என்னால இன்னொருத்த அடி வாங்க வேண்டாம் அவன் துன்பப்பட வேண்டாம் போகும் நம்ம போயிடுற சாமி ஐயா போனாரு இப்ப நான் நினைச்சேன்னா அல்லது நீங்க நினைச்சா கிறிஸ்டின்ல கன்வெர்ட் ஆக முடியும் முஸ்லீம் இனத்திலயும் சேர்ந்துக்க முடியும் அல்ல வேற ஒரு சமுதாயத்திலும் சேர்ந்துக்க முடியும் யாரும் தடுக்க முடியாது அல்லவா முடியாது அல்லவா ஆனா இப்ப சட்டம் இருக்காள் இருக்கு மதமாற்றம் செய்யக்கூடாது ஆனா இவன் இப்ப நினைச்சு போனான்னா என்ன அந்த சட்டத்துல எப்படி இருக்கு தெரியல சட்டம் மாத்திரம் இருக்கு தெரியும் எனக்கு ஆனா சட்டத்தினுடைய உள்புற எனக்கு தெரியாது சரி அதுக்காக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீச்சலையில போட்டுவன சுடு அப்படின்னுட்டான் யார் சொன்னது கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்றவனே இப்படி செய்யலாம் எறும்ப கொன்னா பாப்போம் அவன் சமணர்கள்லாம் என்ன பண்ணுவான் கையில ஒரு மயிர் பீதி வச்சிருப்பான் அதால கூட்டிகிட்டே அது மேல நடந்து போவான் ஏன் எறும்பு கிடக்கும் அது மெரிச்சா அது பாவம் அது உயிரை விட்டுடுது அதுக்காக வேண்டி இந்த மய்பீலியினால கூட்டுவான் தொடப்பகட்டையினால இல்ல தொடட்ட ரொம்ப அழுத்தமா இருக்குமே இல்லையா மயசீலி நாள கூட்ட எடுப்பான் இப்படி கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்றவன் தான் இவருக்கு நீச்சலையில போடுனா நான் ஒரு நாள் என்ன பண்ணினேன் இந்த பூந்தமல்லிக்கு போனேன் ஒரு வேலையா சரி இல்ல போய்கிட்டே இருந்தேன் சுட்டு முன்னா வந்துடும் இப்படி ஒரு கடை இந்த கடைக்கு முன்னாடி ஒரு சார்பு நான் என்ன பண்ண ஓட்டமா ஓடி இந்த சார்புக்குள்ள பூந்தேன் பூந்துட்டு உள்ள பார்த்தா ஒயின் சாப்பு ஒயில் சாப்புன்னு சொன்ன உடனே மழையும் பார்க்காம நான் வெளியே வந்துட்டேன் அப்படி நான் வெளியே வந்த போது இந்த மிருதக்காரர் பார்த்து விட்டார் என்ன ஆகும் மே மாசம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை தாயிரக்க மழை பெஞ்சுகிட்டு இருக்கும் போது தர்மபுரம் அந்த ஒயின் ஸ்டாப்ல இருந்து வெளியே வந்ததை நான் பார்த்தேன் என் கண்ணாட பாத்தேன்னு சொல்லிட்டாருன்னா நான் இவ்வளவு நாள் சேவாரம் பண்ணதெல்லாம் தொலைஞ்சு இவரு இவருட சொல்வாரு இவர் அவர்கிட்ட சொல்வாரு அவருடைய சொல்வாரு தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போயிடும் தருவோர சாமிநாதன் ஒயில் ஷாப்ல இருந்து வந்ததை பார்த்தேன்னு ஒரு பார்த்தவரே சொன்னாரியா தொள்ளஞ்சது என் பேர் அறுபது வருஷம் தேவாரம் பாடி பிரையவுதும் இல்லாம போயிடும் உடம்பெல்லாம் விட்டு விட்டுச்சு போச்சு போச்சு உடம்பு எனக்கு நல்ல வேலையா ஒருத்தனும் பாக்கல போல் இருக்கு தப்பிச்சேனும் பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும் நான் குடிக்கல நீ எத்தனை தடவை சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டான் நீ ரெண்டாம் தேதி நீ அப்படி வந்தது உண்டா இல்லையா போய் ஷாப்ல இருந்து அப்படின்னு கேட்டுப்படுவான் சத்தியம் பண்ணா கேப்பான பாடுறோம்லாம் குடிக்கிற வழக்கம்தான் எஸ் ஜி கிட்டப்பா குடிச்சாரு மகாராஜபுரம் விஸ்வநாதர் குடிச்சாரு இவர் மாத்திரம் என்ன யோகியார அதான் இந்த வயசு வரையும் பாடுறாரு போலரு அப்படின்னு ஒரு பட்டத்தை சூட்டி போடுவாரு இல்லையா ஆமா நிச்சயமா வரும் நான் அந்த வேலையை இன்னும் வரைக்கும் வச்சுக்கல கடவுள் வச்சான் பதினொன்னு சதாபிஷேகம் தொலைஞ்சு போடும் ஆமா அதனால கொல்லாமையே கொல்லாமையுல்றா நீச்சலையில தூக்கி போட்டான் நீச்சலையில போட்டு அவனை சுட்டு சொல்லலாமா செய்யலாமா தப்பு அல்லவா சாமி ஏதாவது சொன்னாரா இல்ல எல்லாம் இறைவன் திருவருள் என்னை அவன் காப்பாற்றுவான் இப்ப நான் சொல்லுவேனா அப்படி இப்ப அங்க இருந்து வந்து செட்டியாரு ஆமா இறைவன் கருணை அப்படின்ட்டு உள்ள போயிட்டார் உள்ள போய் ஒரு பதியம் பாடினார் அந்த பதியம் ஆண்டவன் திருவருளால் நமக்கு கிடைத்திருக்கிறது எப்படி இருந்ததா அந்த நீட்டறை நான் நான் வெத்தல பாக் போடுறேன் நான் பாடமா இருந்தாலும் வெத்தல பாகு போடுவான் பாடுறோம்னா வெத்திரப்பாக்க போடுவான் நிச்சயமா போடுவான் நீங்க கூட பாட ஆரம்பித்தீங்கன்னா வித்திரப்பாக்கு போடுவீங்க பொடியும் போடுவீங்க சில பேர் குடிப்போம் நான் அந்த வேலையில போகல வெத்தலை பார்க்க கூட நின்னுட்டேன் இல்லையா புகையில கூட போடுறது இல்ல அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் கூட போட்டுட்டோம்னா மூணு நாளைக்கு ரசம் சாதம் குழம்பு சாதம் சாப்பிட முடியும் நாக்கு வெந்து போயிடும் இல்லையா கொஞ்சம் சுண்ணாம்பு கூட போயிடுச்சுன்னா சுண்ணாம்பு காலவாயிலையே கொண்டி போட்டுட்டான்னு சொன்னா இந்த உடம்பு தப்புமா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் விங்கிழவேலும் முசு வண்டரை புயும் போன்றதே சுண்ணாம்பு காலவாயின் எழுதல ஈசம் என்றை இணையடி நீழ சமண சமயம் ஒண்ணு இருக்கிறது நாசமா போட்டும் ஒழிஞ்சு போட்டும் அந்த கும்பலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படிதான் சாமி சொன்னாரா இல்ல ஈசன் திருவடியிலே இருந்தேன் ஆமா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தஞ்சலும் வீங்கிட வண்டரை பொ போன்றரே ஈசம் எந்தை இணையீதனே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே காட்டுமே ஆளான அடைந்து விழார் வீடார் மெய்மே உள்ள தோளாத துறையோ தொழும்பர் செவி காலாம் ஆய்ந்து மண்ணாகி கவி வரே நடனை வாழ்வு கொண்டு என்ன நீதி எல்லாம் வருகிறது பொதுமக்களுக்கு நீதியும் சொல்கிறார் சுவாமி நடலை வாழ்வு கொண்டேன் சிவி நானினி சுடலை சேர்வது சொற்பிரமானமே கடலில் நஞ்சமுதூண்டவகைவிட்டால் உடலினா கிடம்பூர் முடிவண்டவே நாம் உண்ண்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அளவந்து காக்கைக்கே இரையாகி கறிவர் குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவன் என்றதோ நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரோட மோதிலும் பொறியிலீர் மால் புகாததே பாட்டவாயும் நினைச்ச மட நெஞ்சும் தாத்த சென்னியும் சந்த எது பாவை நல்லார் செலும் விட்டினார் பொழுது போற்றி நின்றேன தூழ்ந்து கொண்டு உழுத காவலியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சும் இதன்படுகின்றது நக்கு நக்கு நினைப்பவர் நெஞ்சுளே பொக்கு பொன்னார் தடை பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பறவர் தம்மை நாளியே விறகில் பாரிற்படினபோல் உறவு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையை முன்னிற்கு மேசி பாட்டுல ராவணனுக்கு அருள் செய்த தன்மை சொல்லுவார் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன் திருநாவுக்கரசருடைய பதிகத்துல கடைசி பாட்டுல ராவணன் என்ற மறையை எடுத்ததும் அவனுக்கு அருள் கொடுத்ததும் தவறாமல் சொல்லுவார் ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டா போன ஜென்னாவில் வாகிச முனியவராக இவர் இருந்தாராம் செவி வழி செய்துதான் எனக்கு தெரியும் நான் புத்தகத்தில் படிக்கவில்லை ஆமா ராவணன் என்ன பண்ணா கைலாய முறையே எடுத்தான் ராவனுடைய பேர் எல்லா திசையிலும் ஓடக்கூடியது ஆமா அவனுக்கு பேர் சசக்ரீவன் பேரு ராவணங்கிற பேர் கிடையாது ஆமா ஒரு நாள் சேர்ல ஏர் எப்படி போனா வடக்கு பக்கம் போன தேர் போல நாவுக்கரசர் சொல்றாரு இந்த வரலாறு என்னடா ஏண்டா சேர் போல அப்படின்னு கேட்டார் சாமி கைலாய மலை இருக்கிறது சேர் போக முடியல அப்படியா இந்த மலையை சூச்சி அண்ணாண்ட சூக்கி வச்சிட்டு விடுறா தேர அப்படின்னு இவன் சிவ பூஜை பண்றவன் சிவன் தங்கி இருக்கிற மலை அடுத்த வீட்டுக்காரன் கொல்லையில ஒரு ரெண்டு இஞ்சி நீட்டிக்கிட்டு வந்துருது அந்த வெண்டிலேட்டர் விடுவானா எத்தனை இஞ்சி ரெண்டு இஞ்சி ஓய் ரெண்டு இஞ்சி நீட்டமா வருது கட்டியா நான்தட்டமான கேப்பான் பாக்கிறோம்ல பாக்கறமா இல்லையா இப்ப அப்ப சிவன் தங்கி இருக்கிற மலைய இவன் என்ன பண்ண இருக்கணும் குங்குடு போட்டு அந்த அண்ட தேர ஓட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா தூக்கி வைக்க அந்த தூத அப்படின்னா என்ன சொல்லிருக்கணும் கும்பிடு போட்டிருக்கணும் வணக்கம் இல்லையா விட்டு விட்டு போய் சேர அந்த பேர்ல இருந்து அந்த மலையை தூக்கினான் மலை ஆடிச்சு என்னடா பார்த்தா அந்த பைய தூக்குறான் விடுதானா இந்த சின்ன விரலை எப்படி ஊன் நாரான் கீழே விழுந்தா தலை பத்தும் போச்சு கை எல்லாம் போச்சு தனித்தனியா போய் கிடந்து ஐயோன்னு கிடந்து கத்துறான் அந்த வேலையில வாகிச முனிவர் வந்தார் என்னடா இது மலையை தூக்கின சிவன் தங்கி இருக்கிற மலையை தூக்கலாமா நீ வளம் வந்து வணங்க வேண்டிய மலையல்லவா இது சாமி தவறு செய்து சரி அவனை பாடு உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரான் அப்புறம் அவன் பாடினான் பாடினதுக்கு அப்புறம ராவணன் பேர் கொடுத்தார் நீண்ட வாழ் கொடுத்தார் நீண்ட நாள் கொடுத்தார் என்று சொல்லுகிறது இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவனை பாடினால் நமக்கு அவனுடைய அருள் கிடைக்கும் இதை சொன்னதுக்காகத்தான் மறுபடியும் இப்படி அவருக்கு இந்த வாகிச முனிவருக்கு திருநாவுக்கரசராக பிறந்தார் என்று ஒரு வரலாறு உண்டு இந்த நினைவைத்தான் அந்த பதியந்தோறும் சொல்லுகிறார் சுவாமி ஆனா இந்த பதியத்துல சொல்லல கடைசி பாட்டு எது விரைவில் தீயினன் பாரிற்படினோல் மறைய நின்றுடன் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகவ அங்கே கடைய முன் நிற்குமே அந்த நினைப்பு அங்கு வருவதற்கு இடம் இல்லாமல் போய்விட்டது முக்கியமான நேரங்களில் சில இடங்கள்ல சிலது பேர் நினைப்புக்கு வராது அதே மாதிரி திருப்பரணத்தில ஒரு திருப்பதி என்று சொல்லும்பொழுது அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பு வஞ்சித்தன் வளை கவர்ந்தான் பாரானே ஆயுளினும் பஞ்சிக்கா சிரகண்ணம் பரந்தார்க்கும் பலனத்தான் அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோவடியை கோடியையே இந்த பாட்டை அவர் விட்டுட்டார் ஏன் முக்கியமான சமாச்சாரம் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கும் பொழுது இப்பவும் கூட ஒரு அதிகாரிய நம்ம சந்திக்கிறோம் வச்சுங்க நாம இருக்க முக்கியமான விஷயம் வரும்பொழுது ஐயா கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா அவங்களை அறிஞ்சுடுவாங்க நிச்சயமா அப்படித்தான் ஆமா நம்ம வீட்டுல கூட அப்படித்தான் அதிகாரி கேட்கவே வேண்டாம் இல்லையா ஆமா அந்த மாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல வரும்பொழுது இந்த வரலாறும் விடுபட்டு விடுகிறது இந்த மாசில் வினையும் பதிகத்துல கூட அப்படி விடுபட்டு போகிறது ஏழு நாள் கருந்து பார்த்தா அந்த ஒரு நாள்லயே அவர் போயிருப்பாரு சாம்பரா போயிருப்பாரு எலும்பு கூட அம்பிட்டு இருக்காரு இல்லையா ஆமா ஏழு நாள் பார்த்தா தப்பிச்சுக்கிட்ட என்ன சொல்லிவிட்டான் சமணர்கள்லாம் நம்மகிட்ட கற்று கத்துக்கிட்ட மந்திரத்தினால தப்பிச்சுக்கிட்டான் இல்லையா சரி சரி ஒரு தடவைதான் தப்பிச்சுக்கிட்டான் சரி விட்டுட்டேன போறோம் ஒரு தண்டனை கொடுத்தாச்சு போர்மானது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல நஞ்சு கலந்த பாச்சோலை கொடுத்தான் யார் கொடுத்தது கொல்லாமை கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த யார் சொல்றானோ அவனே செய்தான் இத இல்லையா அரசாங்கத்துல உத்தியோகமா இருக்கிறவன் தவறு செய்தான ரெண்டு தண்டனையா போயிடும் பாக்கி சாதாரணமா இருக்கிறவன் ஒருத்தன் தவறு பண்ணான்னா ஒரு குற்றத்தோட போயிடும் அரசாங்கத்து உத்தியோகத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க சொன்னா தவறு விட்டுவாங்க நினைச்சி சொல்றேன் போது சாப்பிட்டுருக்கார் சாமி ஆனா அப்ப பதியும் என்னமோ பதிய கிடைக்கல கிடைக்கல கிடைக்காத பத்தி நமக்கு என்ன கவலை பின்னால சுவாமி சொல்ற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 அஞ்சிட ஓதிவிடுங்கள் சொல்ற நீதி இது உபதேசம் கேட்டுக் கொண்டு சொன்னாலும் சரி எல்லாராலையும் உபதேசம் கேட்டுக்க முடியாது இந்த கூட்டத்துல எத்தனை பேர் உபதேசம் கேட்டிருப்பாங்க எல்லாரும் செய்வர்கள் எத்தனை பேர் கேட்டாங்கன்னு பார்த்தாக்க ஒரு பத்து பேர் கூட தேருமோ என்னமோ செட்டியார் கூட உபதேசம் கேட்டுக்கலன்னு நினைக்கிறேன் என்ன ஆமா உபதேசம் கேட்டுக் கொண்டு சொன்னா தான் பஞ்சாசனத்தினுடைய பெருமை இவங்களுக்கு தெரியும் உபதேசம் கேட்டவன் பஞ்சாட்சனம் சொல்ல தவறவே மாட்டேன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு தான் பஞ்சாட்சனம் நான் சொல்லி விடுவேன் அந்த பஞ்சாட்சனம் சொல்லதுனாலதான் எண்பத்தோரு வயசு வரலயும் என்ன பாடம் வச்சிருக்கான் கடவுள் அது ஒண்ணு போருமே எதேன்னு ஒண்ணு கொடுத்தா போருமே எனக்கு அடுத்த மாசம் பன்னிரண்டாம் தேதி இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதிப்படி எனக்கு எண்பத்தி ஒண்ணு மே மாசம் ஒன்பது ஆமா நட்சத்திரத்தின் படி அடுத்த மாசம் பன்னிரெண்டாம் தேதி எனக்கு சதாபிஷேகம் அது வரைக்கும் என்ன பாட வச்சிருக்கானே அது ஒன்று போருமே எனக்கு கிடைச்சது அதுதானே இல்லையா ஆமா தர்மபுரம் சாமிநா பேசுறவர்கள் அர்த்தம் பாடுறவங்க அர்த்தம் கொஞ்சம் கருத்து சொல்லுவதற்கு தான் நான் இங்க இந்த மேடையை கேட்டு வாங்கி இருக்கிறேன் இல்லையா ஆமா குண்டக்குடி அடிகளார் ஒரு இடத்துல நான் பேசுறதுக்கு போனேன் குண்டக்குடி அடிகளார் அதுக்கு தலைமை தாங்க வந்தவர் தர்மபுர சாமிநாதன் பாடுவார்னு சொல்லிவிட்டார் சாமி புரோகிராம பாத்தீங்களா என்ன என்னடா அது பேசுவாருன்னு போட்டிருக்காங்க நீ பாடத்தான செய்வே அப்படின்னுட்டாரு சாமி கொஞ்சம் பேசவும் செய்ய அப்படின்ன சரி செய்யு நான் தவறி சொல்லிவிட்டேன் மேடையில எடுத்து எடுத்தா பேசுற குன்றக்குடி அடிக்கிறார் அப்புறம் கொஞ்சம் பேசி பாடி காட்டின பரவாயில்லப்பா அப்படிட்டாரு ஆக சுவாமி சொல்ற துஞ்சிருள் காலை மாலை தொடரடிக்கு அன்பதாகும் பாக்கு முதலாட்சி வடக்கில்லா அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்த அடிவள்ளி அடிகளாரே அப்படின்னு கேட்ட அவனும் லஞ்சத்தை சாப்பிட்டு பிழைத்தான் அவன் அடியா நஞ்சத்தை சாப்பிட்டு பிழைத்தான் யாரோ ஒரு வெள்ளக்காரனுக்கு சமய சொற்பொழிவு செய்தவனுக்கு நஞ்சத்தை கொடுத்தாங்க அவன் செத்து போட்டான் அவன் பேர் எனக்கு நினைவில் வரல இப்போ அதுக்காக நினைவில் இருக்க அதுக்காக நினைவில் இருக்க இல்ல ஆமா அவன் செட்டை போயிட்டான் அந்த மாதிரி சாகல பிழைத்துக்கொண்டார் எழுதும் நஞ்சத்தை சாப்பிட்டு பிழைத்துக் கொண்டான் அவருடைய அடியாளம் பிழைத்துக் கொண்டான் இதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையே எழுதி விட்டார் தெய்வ சேக்கிரார் பெருமான் அதுவும் பிழைத்துக் கொண்டார் பாப்தான் என்னடா இலியும் பிழைத்துக்கிட்டான் வேற என்னடா பண்றது சரி யானையை விட்டு எடர செய்வோமா அப்படின்னு அது ஒரு தண்டனை உட்கார வச்சு யானையை மேலவு விட்டுற போருமா இப்படி ஒரு தண்டனை தேவதான பொல்லாமு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தனை இப்படி செய்தான்னா தவறல்லவ சுவாமி என்ன பண்ணினார் அப்ப ஒரு அற்புதமான திருப்பதியும் பாடுற சுந்தவன் சந்தனும் कुदरत रे सुकूना बानियो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 சிவன் யானையை உரித்தான் அட்ட வீரத் திட்டத்துல ஒன்று அது யானையை உரித்த வீரட்டம் என்று சொல்லுவார்கள் காலனை உதைத்தது காமனை எரித்தது குறுக்கையில கலந்தனை நினைவுக்கு வரவில்லை இப்படி அட்ட வீரட்டம் என்று சொல்லப்படும் இல்லையா யானையை உரித்தான் வழுவூர் வீரட்டத்தில் இல்லையா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு ஒரு திருப்பதிய சொன்னார் என்ன சொல்லுகிறார் திருப்பதிகை வீரத்தானுக்கு சொந்தக்காரன் இந்த சிவனுக்கு சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்றார் அவர் என்னைக்காவது நாம கபாலீஸ்வரனுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிருப்போமா யாராவது சொன்னது உண்டா கிடையாது நான் கூட சொன்னது இல்ல சொந்த காலங்காக இருக்கிறான் மலையம்பாக இருக்கிறான் திருவாரூர்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவேனே தவிர இல்ல இல்ல திருவற்றி ஊர்ல இருக்கிற கடவுள் தான் எனக்கு சொந்த சொன்னது உண்டா சொல்லல சொன்னோம்னு சொன்ன சரிஞான சம்பந்தர் மதுரையில தங்கி இருந்தார் அவங்க அப்பா வந்தார் அவரை பார்க்க அப்பாக்கு விழுந்து கும்பிட்டாரு சிறியான அப்பா பையன் காலில் விழுறார் இப்பவும் சில சில தகப்பனார் வந்து பையன் காலில் விடுறான் ஏன் தெரியுமா முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவான் போல இருக்கு அந்த பயத்துல விழுறான் இல்லையா ஆனா அவரு அப்படி விழல இது கடவுள் பிள்ளை கடவுள் பிள்ளை பால் கொடுத்து வளர்த்த பிள்ளை அவன் நெறியை வளர்க்கிற பிள்ளை இது நம்ம பிள்ளை இல்லை இது அவளுக்கு விழுந்து கும்பிட்டார் எந்திரிச்சு நின்னாரு இவர் அப்பா வணங்கி அப்பா அம்மா சவிக்குமா நனி பள்ளியில மாமா நல்லா சுவைக்குமா இருக்காங்களா அப்படின்னு கேக்கல இப்ப நான் என்ன என்ன பண்ணுவோம் நம்ம சொந்தக்காரர் வந்தாக்கா ஏண்டா கோடம்பாத்து நம்ம மச்சான் நல்லா இருக்கானா நம்ம மரும பிள்ளை நல்லா இருக்கானா ஏண்டா என் தம்பி பிள்ளை எல்லா இருந்தா நல்லா இருக்கானா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனா திருஞான சமுத்திரம் என்ன கேட்டார் தெரியுமா அப்பாவே எனக்கு இளமையில பால் கொடுத்தானே தோழி ஈசன் அவன் நல்லா இருக்கானாப்பா அவனு கேட்டார் அடிசில் பொ என் பால குடிச்சு அதே சொல் இவர் எப்படி இருந்திருக்கும் சந்தோஷம் தானே நாமெல்லாம் வந்து இப்படி ஒரு பிள்ளை வேணும்னா எங்க அப்பா எல்லாம் கேட்டு வாங்கி இருப்பாங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஒரு பாசி பெருக்குண்ணத்து அடிசல் பொல்லாது என காதையார் முனிவுரத்தான் என்னையான் காதையார் குடவினன் கடுமல வடனகள் பேதையாள் அவளுடன் பெருந்தகை இருந்தது அப்பா எனக்கு இளமையில பால் கொடுத்த அப்பா அம்மா தொழிக்க மாட்டாங்களா அப்படின்னு இங்க இவரும் அப்படித்தான் சொல்றார் என்ன சொல்ற திருவதிக வீரட்டானு சொந்தக்காரன் நான் தமர்ணாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை இருபத்தி ரெண்டு பேரை சொன்னார் ஆமா பூண்டதோர் கேடலும் பொந்தி கடாமி பொருள நீண்ட திண்டோல் வதஞ்சூந்து நிலா கவிர் போலும் பெண்ணூலும் காண்டகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டங்க குடியும் ஈண்டு கடிலப்புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் பதினோரு பாட்டிலையும் தமர்னாம் தமர்னாம் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் அந்த யானை இவரை வணங்கி விட்டு அவனே அடிச்சுட்டு இது மூன்றாவதாக கொடுத்த தண்டனை இதற்கு மேலும் வேண்டுமா இதற்கு மேலே அவனை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு கல்லலை கட்டி கடல்லையால் தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு நினைத்தான் தேவைதானா இந்த தண்டனை இல்லையா ஆமா அது சொத்துணை வேதியன் என்று தொடங்கும் ஒரு அற்புதமான திருப்பதிகம் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா பலகானும் கேட்ட பதிகத்துல அதுவும் ஒன்று எங்கேயோ ஒரு ஓதுவார பாடிக்கிட்டே இருக்கிறான் பணம் கிடைச்சதோ கிடைக்குதையோ எங்கயோ ஒரு ஓதுவர பாடிட்டே இருக்கிறான் இதுதான் தெய்வீக ஜீவன் உள்ள பாடல்கள் இது அழியாத பாடல்கள் நான் சின்ன பிள்ளையில சினிமா நிறைய பாப்பேன் அந்த காலகட்டத்தில் எம் கே தியாகராஜ பகதர்ன்னு ஒருத்தர் இருந்தார் இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சிலருக்கு தெரியும் சேன் சேனா பாடியவர் அது மாத்திரம் இல்ல ஆண் அழகன் அப்படி ஒரு ஆம்பளையில அப்படி ஒரு அழகனை பார்க்கவே முடியாது அவர் சேரா வந்தார் போய் தொட்டு பாப்பான் எல்லாரும் ஆம்பளையே தொட்டு பாப்பான் அப்புறம் பொம்னாட்டி எப்படி இல்லையா ஆமா அந்த கோலத்துல அப்படி வந்து அவர் பாடினாருன்னா அந்த சினிமாவில கடவுளே கடவுளே பாடி அறிஞ்சிட்டு போனார் கோலகூ தண்ணி விட்டு அழு அந்த பாட்டெல்லாம் போயிடுத கால கட்டத்துல மறந்தே போயிடு மறந்தே போயிடுத இந்த பாட்டெல்லாம் நினைச்சு நிக்குது பாத்தீங்கன்னா அதுதான் தெய்வீக ஜீவன் அதுல இருக்கிறது பதியம்பூரா பாடி காத்தேரம் என்ன நேரத்து படி நடத்தினால்தான் அடுத்த வேலைக்கு நம்பிக்கையோடு வருவார்கள் அவர் பன்னெண்டு மணிக்கு முடிச்சுடுவாரு ஆ அவருக்கு உலகாயுதம் தெரியாத மனுஷன் ஐயா பன்னெண்டு மணி நான் பன்னெண்டரை மணிக்கு முடிப்பாரு பத்தரைனா பத்தேம் காலுக்கு வருவாரு பதினோரு மணிக்கு வருவாரு அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வந்துரும் இல்லையா நான் மணில ரொம்ப குறிக்கோளான ஆளு 2 மணிலயும் ஆமா மடிய இருபது வருங்க ராமையா வரும்போது கூட நடந்தே தெரிவிட்டே வந்தேன் தவிர அவருக்கு நின்று பேசத்துக்கு நேரம் இல்லை ஏன் நேரத்தோடு போகணும் நேரத்தோடு மேடைக்கு வந்த மனிதன் ஒருத்தன் உண்டு அது கிருபானந்த வாரியார் ஆமா ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க என்ன சத்தனாய் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தேச வருவார் ஒருவர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிக்கிறேன் தேச வருவார் ஒருவர் ஒரு பாட்டுல வருது பாடிக்கிறேன் வந்துட்டார் நான் லேட்டா வந்ததை பத்தி கூட நான் வருத்தப்படல இந்த அற்புதமான பாட்டை நீங்க நினைவுட்டுனீங்களே என்ன இந்த வீணஸ்கான டேட்டாவே வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு மூணு சொற்பொழிவு நாலு சொற்பொழிவு போயிட்டு இருந்தார் அப்படி நேரத்தோடு நாம் முடிக்க வேண்டிய கடமை அடுத்த மாதம் நாம் இந்த சொத்துணை வேதியின் பதிகம் போரா உங்களுக்கு பாடி காட்டுவேன் அதுல பதிகத்துல ஊட ஊட இருக்கிற பாடல்கள்ல என்ன நீதி அவர் சொல்லுகிறார் தேவாரத்துல நீதி நிறைய வருகிறது ஆமா வெறும் பாட்டு மாத்திரம் தேவாரத்தில் காணப்படுகிற திருஞானசம்பந்த அறவுரைகள்னு ஒரு ஒரு கேசட் பாடி இருக்கேன் திருநாவுக்கரச அறவுரைன்னு ஒரு கேசட் பாடி இருக்கேன் சுந்தரமூர்த்தி சுவாமியில அறவுரைன்னு ஒன்னு பாடியிருக்கேன் நிறைய அறவுரை சொல்லப்படுகிறது தேவாரங்கள்ல நிச்சயமா ஆமா அதனால அதை நான் உங்களுக்கு வேண்டும் அதனால அடுத்த மாதம் பார்த்துக் கொள்ளுவோம் இப்பொழுது பஞ்சாட்சத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் நீங்கள் நான் அன்போடு நினைத்துக் கொள்ளுங்கள் நமது சுவாமிநாதனுக்கு எண்பத்தோரு வயசாகி விட்டது அடுத்த மாதம் எனக்கு சதாபிஷேகம் நடக்கிறது அடுத்த மாதம் நான் சொல்லுகிறேன் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் எட்டாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் அடுத்த இரண்டாவது பன்னெண்டாம் தேதி எனக்கு சதாபிஷேகம் நடக்க இருக்கிறது எல்லோருக்கும் பத்திரிகை நான் கொடுக்க முடியாது நடத்துறவங்க பயப்படுறாங்க எல்லோருக்கும் சாப்பாடு எப்படி தயார் பண்றதுன்னு பயந்துகிட்டு கிடக்கிறாங்க பத்திரிகை இல்லாமலே வந்துடுவாங்க போல இருக்கு வாருங்கள் கிடைத்தத சாப்பிடுவோம் ஒரு தேவார ஓதுவா இருக்கு செய்ய நினைக்கிறார்கள் ஆண்டவன் திருவருவிழா நடைபெறட்டும் என்று சொல்லி பஞ்சாட்சர் சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேணாலும் நீங்க நடத்தினு சொல்லிவிட்டார் யார் கட்டடத்துக்கு உரிமையாளர் ராஜாசுர அண்ணாமலை செட்டியாருடைய பேரன் ஏசி முத்தையா நேர பாத்து சொன்னாரு எவ்வளவு நாளைக்கு வேணாலும் உங்க இஷ்டப்படி நடத்துக்கீங்க அப்படின்ட்ட கிடைக்குமா இத்தனை ரூபா போட்டு கோடி கோடியா போட்டு கட்டி நீ எத்தனை நாளைக்கு வேணாலும் பாடிக்கன்னு சொல்றதுக்கு இல்லையா ஆமா